மற்ற ஊர்கள் அனைத்திலும் அவ்வூரை பாதுகாக்கும் வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் எனவே அவன் மதினாவுக்கு அருகில் ஒரு மேட்டு பகுதியில் இறங்குவான பின்னர் மதினாவில் மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் அதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து இறை மறுப்பாளர் நயவஞ்சகர் என அனைவரையும் அல்லாஹ் வெளியேற்றுவான் என்று நபி சல்லாஹு அலி அல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது நான்கு மூன்று